ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழுவதாக மூன்று பேர்களின் விஷயத்தில் நானே மறுமையில் வழக்காடுவேன் ஒன்று என் பெயரால் ஒன்றை தந்துவிட்டு அதில் மோசடி செய்தவன் இரண்டு சுதந்திரமான மனிதனை அடிமை என அதன் பணத்தை சாப்பிட்டவன் மூன்று ஒருவனிடம் கூலி பேசி வேலை வாங்கிவிட்டு கூலியை அவனுக்கு தராதவன்